ீாமூர் சுஷிகேந்திரை சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மது வித்தியை யோவச்ச சாா த்தமே யிரவிடம் மேவ மேவெ நமோ விதையத்திருப்போ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரோமூக்கியூடியுகை நம்ம நிறைவு செய்யக்கூடிய தருவாயில் இருக்கிறோம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஞானசக்தி விசேஷம் வேத பிரமாணம் இதனால் அமையக்கூடிய வாழ்க்கை இந்த வேத பிரமாணத்தில் வேத பூர்வத்தின்படி அமைகின்ற வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையினுடைய குறைகள் நன்றாக தெரிகிறது அதை தான் நம்ம பார்த்தோம் சாத்தியத்ரயம் சாதனத்திரயம் தோஷத்யம் ஆக இந்த மூன்றையும் நம்ம தெரிஞ்சிருந்ததுனால இது இல்லாத ஒரு விஷயத்தை வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிறது சித்தமான வஸ்துவை பற்றி வேதாந்தம் உபதேசம் படுகிறது அதுக்கு சாதனம் ஸ்ரவண மனநிதினம் அதை நாம் புரிஞ்சுக்கணும் அதில் சாத்தியத்யம் சாதனத்யம் தோஷத்ரயம் வேத பூர்வத்தில் பார்த்துட்டோம் வேதாந்தம் வந்து சாத்தியத்தை பத்தி பேசல சித்தமானதை பத்தி பேசுகிறது துக்கமில்லாத நிறைவான அடிமைப்படுத்தாத ஆனந்தம் நம்முடைய ஸ்வரூப்பம் என்று வேதாந்தம் உபதேசம் பண்ணுகிறது ஆத்மாவினுடையமே அப்படிப்பட்டதுதான் வெளியில தேடுகிறோம் கிடையாது அதனாலதான் அழகா லலிதா சாஸ்திர சொல்லியது அந்த பகிர்முக சுதுலபா பகிர்முக நாம் துர்லபம் அந்த சுலபம் அப்படின்னு அர்த்தம் புறநோக்கு உடையவர்களுக்கு இன்பம் கிடைக்காது கஷ்டப்பட்டுதான் கிடைக்கும் ஆனாலும் அந்த சுகமும் நிலச்சிருக்காது கொடுத்துட்டு தான் அந்த சுகம் போகும் துக்கத்தை கொடுக்காம அந்த சுகம் போகாது அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபாங்கிறது அர்த்தம் வந்து அந்தமுகமாக இருக்கிறவங்களுக்கு அதாவது விஷயங்களை நோக்கி போகாதவர்களுக்கு ஆனந்தம் சு எளிதில் கிடைக்கிறது வெளிநோக்கு உடையவர்களுக்கு அம்பிகையை அடைய முடியாதுன்னா அதுக்கு அர்த்தம் அம்பிகைன்னா பிரம்மானந்தம் ஆத்மானந்தம் தான் அர்த்தம் ஆக இந்த கர்ம காண்டமெல்லாம் ஏதோ தர்மத்தை சொன்னாலும் என்ன சொன்னாலும் கடைசியில அதனுடைய கொடுக்கக்கூடிய சுகமெல்லாம் தோஷமாத்தான் இருக்கு ஒரு இன்னொரு கருத்தையும் நான் சொல்லிவிடுறேன் வேத பூர்வத்துக்கு இகலோக பரலோக சுகத்தை கொடுக்கறது லட்சியம் கிடையாது அதுல இன்னொரு சுக்கமும் இருக்கு வேத பூர்வத்தை பார்த்தோமானா கர்ம காண்டத்தை படிச்சோமானா நிறைய யாகங்கள் ராஜசூய யாகம் அஸ்வமேத யாகம் இது மாதிரி ஏகப்பட்ட யாகங்களை பற்றியெல்லாம் வேதம் பூர்வம் பேசியிருந்தாலும் கூட அதுக்கு அதில் அதில் சொல்லியிருக்கிற பலனெல்லாம் பார்த்தோமானா இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் அனுபவிக்கக்கூடிய சுகங்களையே பலனாக சொல்லியிருந்தாலும் கூட அதுக்கு அது லட்சியம் இல்லை நம்முடைய விருப்ப வெறுப்பை ஒழுங்குபடுத்தி நமக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணுறதா அதுக்கு உண்மையான லட்சியம் ஆகையினாலும் இந்த கர்மா காண்டம் பண்ண பண்ண இந்த அதிர்ஷ்ட சக்தியினால நம்ம முறையாக நம்ம வாழ்க்கை வாழ்றதுனால நம்ம மனசு பக்குவம் அடைகிறது பக்குவம் அடைஞ்சாலும் முழுமையான பக்குவம் அடைகிற வரைக்கும் நம்ம கர்மத்தை விடமாட்டோம் அந்த முழுமையான பக்குவத்தை அடைகிறதுக்காக நம்ம பண்றத கர்மா அனுஷ்டானத்தை தான் தர்மானுஷ்டானத்தை தான் சிறப்பாக நம்ம கர்ம யோகம்னு சொல்றோம் அது நான் ரொம்ப விசேஷமா குறிப்பிட்டு சொல்றேன் நிஷ்காம கர்மயோகம் ஆஹ் நிஷ்காம கர்ம யோகம் அப்போ சகாம கர்ம யோகம்னு சொல்கிறோம் தர்மமாக உலகத்தை சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சு பண்ணினாலே அது கர்ம யோகம்தான் ஏன்னா உலக சுகத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தோட எவன் தர்மமாக வாழ்கிறானோ அதுவே கர்ம யோகம் அதுவே அந்த தர்மமாக அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் அது வந்து சகாம கர்மயோகம்னு சொல்லிடுறோம் அதர்மமாக ஒருத்தன் சுகத்தை அனுபவிக்கிறத பற்றி நம்ம பேச்சிலேயே எடுத்துக்கிறது இல்லை தர்மமாக உலக சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனும் கூட நம்ம என்ன சொல்கிறோம் சகாம கர்ம யோகின்னு சொல்கிறோம் அப்புறம் பக்குவம் வந்து எனக்கு சுகங்கள்லாம் வேண்டாம் இந்த கர்ம பலனெல்லாம் எனக்கு வேண்டாம் போறோம் அதில் இந்த மூணு குறை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கின்ற பிறகும் கூட முழுமையான பக்குவத்தை அடையறத்துக்காக கொஞ்ச நாளைக்கு பண்ண சொல்லுவோம் அதுக்கும கர்மயோகம் நிஷ்காம கர்ம யோகம் பண்ணினாத்தான் பலமாகும் பண்ணினாத்தான் முடி சாதன சதுஷ்டய சம்பத்தி விவேகம் வைராக்கியம் சமம் தமம் உபரதி திதிஷை சமாதானம் இதெல்லாம் வரணும்னு சொன்ன என்ன பண்றான் சொல்ற வீட்டில் ஆறாவது அத்தியாயத்தில் மனச பக்குவப்ப விரும்புறவனுக்கு கர்மம் சாதனமாகிறது மனதை பக்குவப்படுத்தி கொண்டவனுக்கு கர்மத்தை விடுவது சாதனமாகிறது கர்ம காரணம் உச்சியத்தை யோகாரூட் செய்வ காரணம் உச்சியாவது அத்தியாயத்திலே ஒரு இடத்துல சொன்னார் கர்மயோகம் பண்ணாமல் கர்ம சந்யாசம் பண்ண முடியாதுன்னு சொல்ல சந்யாச்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகத்தோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேனாதிச்சதி ஆஹ் கர்மத்தை முறையா சகாம கர்மத்தை பண்ணி ஓரளவுக்கு பக்குவத்தை அடைஞ்சு நிஷ்காம கர்ம யோகத்தை பண்ணி முழுமையான பக்குவத்தை அடைஞ்சு அவன் தான் இதுக்கு வருகிறான் புரிகிறது அவனு சகாம கர்ம யோகத்திலேயே தோஷத்தையும் புரிஞ்சு விடுறது ஆனா அது ஸ்ட்ராங் ஆகணும் பலமாக நீண்ட நாள் நிஷ்காம தர்ம ஓரளவுக்கு கொஞ்சம் கண் பண்ணாலும் கூட போறோம் கொஞ்ச நாள் பண்ணினாலும் பெரிய பலனை கொடுக்குங்கிறார் கிருஷ்ணர் அஸ்ய தர்மஸி மகதோ பயாத்து திராயத்தே அதுக்கு பிறகுதான் இந்த பக்கம் திரும்பறான் வேதாந்தம் வேற சொல்லுகின்றே இருக்கு நீ எந்த ஆனந்தத்தை ஊரூரா உலகம் உலகமாக தேடுறையோ அந்த ஆனந்தம் உன்னோட ஸ்வரூபம் உன்னோட ஸ்வரூபம் நீதான் அது நீ அதை தேடுகின்றே இருக்கிறாய் அப்போதான் இவனுக்கு தோன்றுகிறது இப்படி இருந்தால் அது ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்கிறதுனா அதுதான் அஜானம்பா அறியாமை நீ அந்த ஆனந்தமாகவே இருந்தாலும் அந்த ஆனந்தம் தான் நீன்னு தெரிஞ்சுக்காம இருக்கேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வேதாந்தத்துக்குள்ளே நுழைறோம் வேதாந்தம் பேசுறது என்ன நான் ஆனந்த ஸ்வரூபம் நான் பூரணமானவன் நான் நிறைவானவன் இந்த உலகத்தில் எங்கேயுமே குறையே கிடையாது நிறைவை தவிர ஒன்றுமே இல்லை வேதாந்தத்தோட உபதேசம் முழுக்க இப்படி இருக்கு கர்மகாண்டத்தை படித்தவங்கன்னா குறை இருக்குது நிறைய இருக்குது இப்படிலாம் என்னெல்லாமா பேசும் இந்த சொர்க்க லோகத்தை காட்டிலும் பிரம்மலோகம் இந்த கிரடேஷன் ஏற்றம் தாழ்வு இதெல்லாம் கர்மகாண்டத்தில் இருக்கு ஏன்னா இருக்கிறத ஒத்துக்கொண்டு பேசுறது கர்மகாண்டம் நம்ம பிரத்ய பிரமாணத்தினுடைய அடிப்படையில் வேத பூர்வம் இயங்கிக் கொண்டிருக்கு பிரத்ய பிரமாணத்தினால பார்க்கக்கூடியதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு பிரத்யட்ச பிரமாணத்திலேயே விசாரம் பண்ண வச்சு உண்மையை புரிய வைக்கிறது வேதாந்த பிரம்ூர்வ பிரமாணம் ஜத் சத்தியம் என்று சொ வேதாந்த பிரம் ஜன் மிச்சியா என்று சொ ஜத்தியத்தை இருக்கு இருக்கிறத உண்மை இந்த உலகம் உண்மை என் உடம்பு உண்மை என் வாழ்க்கை உண்மை அப்படிங்கிற அனுபவம் நமக்கு இருக்கு அனுபவத்தை ஒடேடியாக இது பண்ணி நீக்க முடியாது ஆனால் அனுபவத்தை ரொம்ப விசாரம் பண்ண வைக்கிறது இதெல்லாம் ஆரம்பிக்க போகிறது இதில் பார்ப்போம் உபனிஷத்தை படிக்கிற போது இன்னும் உங்களுக்கு தெளிவாகும் இதே விஷயம் இப்போ நம்ம முகவரியில பேசின விஷயம் உபனிஷத்து மந்திரங்களை படிக்கிற போது இன்னும் தெளிவாக புரியும் அப்போ இங்கே விஷயமே என்ன ஆயிடுறதுன்னா எந்த விதமான தனமோ தானியமோ இதை படித்தா என்ன கிடைக்கும் சுவாமி உபனிஷத்தை படித்தா பணம் சம்பாதிக்கிற சக்தி கூடுமா வேற எதா கிடைக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் இந்த சமாச்சாரமே இங்க கிடையாது முழுக்க முழுக்க நீயும் பூர்ணம் இந்த உலகமும் பூர்ணம் நீயும் குறையானவை இல்லை நீ பார்க்கறதுல எதுலேயுமே குறைங்கிறதே கிடையாது நிறைவை தவிர ஒன்றுமே இல்லை இல்லை இல்லவே இல்லை நந்ததி நந்ததி நந்தத் தேவ எஸ் எ பிரம்மணி நந்ததி நந்ததி நந்தத் நீ கோவிக்கிறாரையோம் குப்பாத்மானம் சர்வத்த உத்ஜ பேத அஜான எல்லா இடத்துலயும் இருக்கிற உண்டானூர்வம் மெயின்டை பண்றது சத்தியம்னு ஒத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியே தான் பேசுகிறது போராட்டத்துக்கு அது வேற புதுசு புதுசாக பேதத்தை கற்பிக்கிறது நமக்கு தெரிஞ்ச பேதம் வேற புதுசா அது வேற பேதத்தை சொல்றது அங்கே போனேன்னா இந்திரனுக்கும் அக்னிக்கும் வித்தியாசம் இருக்குன்னா இங்க இருக்கிற மினிஸ்டருக்கு இதுக்கு வித்தியாசம் அங்கே தேவலோகத்துக்கு போனேன்னா அங்கேயும் அக்னியோட பவர் வேற இந்திரனோட பவர் வேற பிரம்மாஜியோட பவர் வேற எங்க போனாலும் இந்த தொந்தரவு ஓயாது போல இருக்கேன் அப்படியே காப்பாற்றத்தான் செய்கிறது வேத பூர்வம் வேதாந்தம் பேத புத்திய அடியோட நாசம் பண்ற வேதாந்தத்தினுடைய விஷயம் முழுவதும் மாற்றம் உள்ளதுங்கிறது வேதாந்தாசமா இருக்கு அப்போ இந்த சித்தம்ங்கிற விஷயத்துக்கு வந்துட்டோம் சித்தம் சேத் ஞாத்தவ்யம் படித்து படித்து புரிஞ்சுக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது படித்து தான் புரிஞ்சுக்கணும் வேற வழி கிடையாது உபனிஷத்தை படித்தாதான் அகம் பிரம்மாஷ்மிங்கிற ஞானம் வரும் உபனிஷத்தை படிக்காமல் அகம் பிரம்மாஷ்டமி ஜானம் வராது அப்படி உபனிஷத்தை படிக்காம ஒருத்தனுக்கு அகம் பிரம்மாஸ்மி ஜானம் வர்றதுன்னு சொன்னால் அவன் எந்த ஜென்மாவளியாவது படிச்சிருப்பான் ஆக உபனிஷத்தினால தான் அகம் ஞானம் வரும் அகம் பூர்ணோஸ்மிங்கிற ஞானம் வரும் எல்லாமே பூர்ணம்ங்கிறதா வரும் பூர்ணமேவ அவசிஷியத்தே அப்படிங்கிறது வேதாந்தத்தை படித்தா தான் உபனிஷத்தை அது அட் நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்கிறது வேற விஷயம் எல்லா உபனிஷத்தையும் படித்து வராமல் இருக்கிற ஆளும் உண்டு ஒரே ஒரு உபனிஷத்தை கவனமாக படித்து சாத நல்ல பக்குவத்தோடு படித்து வந்ததும் உண்டு ஆனால் பகவான் சுகல்யா தியானேன் ஆத்மனி பசியந்தி அநேத்தேம் அஜானும் பெரிய உங்கள்ட்ட கேட்டே மோட்சம் உடனே அவர்களும் இதை கடந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னார் ஆக பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷனை சேவையா ஒரு குருக்கிட்ட போய் படித்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் உபனிஷத்துங்கிற வார்த்தையில இது அடங்கியிருக்குன்னு நான் முதலே சொன்னேன் உபனிஷத்துக்கு எத்தனையோ அர்த்தம் நான் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் இருந்தாலும் இந்த அளவில் முடிக்கணும் முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இந்த கனெக்ஷன் சரியாக புரியலன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அதனால வேதாந்தத்துக்கும் வேத பூர்வத்துக்கும் இருக்கக்கூடிய வேதம் கிளீனாக இருக்கணும் வேதாந்தம் நல்லா புரியணும்னா வேதபூர்வம் புரிஞ்சுருக்கணும் அதனால தான் சம்பிரதாயத்தில் வேதபூர்வத்தை படித்தவனுக்கு தான் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்குறதுன்னு வச்சுட்டாங்க பூர்வ மீமாசா படித்தா தான் உத்தர மீமாசாவுக்கு அதிகாரம் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக படிக்கிறவங்களுக்கு நம்மளை மாதிரி மூமுக்கள் அவசர காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு வேத பூர்வத்தை எல்லாம் படிச்சுட்டு தான் படிக்கிறதுனா முடியவே முடியாது நமக்கு இன்னும் அஞ்சு தினமும் வேண்டியிருக்கும் முடியாது அது மாத்தமே நமக்கு சப்போர்ட்டாக சங்கராச்சாரிய பிரம்மசூத்திரத்தில் முதல்ல சொல்லிட்டார் வேதபூர்வம் படித்தானு கண்டிஷன் கிடையாதுங்கிறார் அதா அதோ பிரம்மஜிக்யாசா அதனால் பிறகு பிறகுன்னா எதுக்கு பிறகுன்னு எல்லாம் பெரிய ஆகிவிட்டார் வேத மந்திரத்தை படித்த பிறகுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வேத மந்திரத்தை பிறகு தர்ம பண்ணணும்னு வேதாந்த பூர்வ மீமாசை சொல்லிடுத்து வேத அத்தியன அனந்தரம்ங்கிறது அர்த்தம் படாது வேதபூர்வம் படித்த வேதபூர்வத்துக்கு அர்த்தம் தெரிஞ்ச பிறகு அப்படின்னு சொன்னால் வேதபூர்வத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சால் கர்மாவை பண்ணுவானே தவிர வேதபூர்வத்துக்கு அர்த்தம் தெரிஞ்ச பிறகுன்னு இங்கே சொல்ல முடியாது இப்படி நிறைய எல்லாம் சொல்லி கடைசியில் சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு பிறகுன்னு அர்த்தம் சொன்னார் பிறகு பிறகு ஆளாளு பிறகு பிறகு ஒருத்தரும் சரி வராதுங்கிறத காரணம் காட்டி நியாயங்களெல்லாம் சொல்லி வேதாந்தம் படிக்கிறதுக்குள்ள தகுதியை அடைந்த பிறகு இந்த தகுதி ஒருத்தருக்கு சிறு வயசுலயும் வரக்கூடும் ஆயில் சின்ன வயசுலேயே ஒருத்தருக்கு சந்யாசத்தில் ருச்சி இருந்ததுன்னு சொன்னால் இந்த வேதபூர்வத்தை படித்து வேதா வேதபூர்வத்தில் சொன்ன தர்மானுஷ்டானம் பண்ணணுங்கிற விதி பொருந்தாது அப்படின்லாம் சொல் தெளிவாக சொல்கிறார் ஆதிசங்கர் ஆனால் பொதுவாக அப்படி வருது ஏன்னா இந்த வேத பூர்வத்துக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை புரிந்து இப்போ நாம் என்ன படிக்க போகிறோம் இப்போ மாண்டிகுஷன் படித்த பிறகு நமக்கு என்ன தெரிய போகிறதுன்னா நான் பூர்ணமானவன் இந்த பிரம்ம உலகமே பூர்ணமானது குறை ஒன்றும் கிடையவே கிடையவே கிடையாது நம்ம குறை சொல்றதெல்லாம் வாஸ்தவம் இல்லை சும்மா சொல்றோம் பேருக்கு என்னப்பா இது சரியில்லை அது சரியில்லைங்கிறதெல்லாம் இது தெரியாமல் சொல்றது இல்லை சொல்ற போதே நமக்கு தெரியும் வேதாந்தப்படி குறை கிடையாது வியாபகாரிக சக்தியப்படி குறைய தவிர உண்மை இல்லை பாரமார்த்திக சக்தியப்படி நிறைய ஒன்றும் கிடையாது கேள்வி நாம் பலமாக பற்றி கொள்ள வேண்டும் உபனிஷத்தை நீ நிம்மதியாக இருப்பதற்கு இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை சாஸ்திரங்களே சொல்றது வீரவியே கிரையா அன்ய பித்திய வீரவழியே கீழையே சொல்லுகிறது நேத விமனு சர்வாபுமா கமணீன் த பித்தம் விதிக்க கர்மனிப்பே பாபகேன பாபகேன கர்மனா கர்மனா நே கனியா கர்மத்தால் அது வளர்வதும் இல்லை கர்மம் செய்வாததால் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற இந்த பரம்பொருள் தத்துவத்தை எவன் உணர்கிறானோ எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கெங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே அதுதான் உபநிஷத்தை படிச்சு அது தெளிவா புரியும் பண்ணி இந்த ஜெகத்து பிரம்மந்தான் இந்த ஜகத்தையே பார்க்கிறான் எதை பார்த்து கொண்டிருக்கானோ எதை அனுபவிச்சு கொண்டிருக்கானோ அது உண்மையிலேயே பிரம்மந்தான் காண்படுவது உண்மையில் அபேதமே கொஞ்சம் இது இதுதான் நம்ம அனுபவம் விவகாரம் முழுக்க ஒரே துவைத்தமயம் உபனிஷத்தோ போல்டா ஸ்ட்ராங்கா தைரியமா ஆழமா அத்வைதத்தை அபேதத்தை உறுதியாக சொல்ற பல்வேறு யுக்தி நியாயங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு சொல்லு நம்ம இந்த அடிப்படையில் உபனிஷத்தை படிக்கப் போகிறோம் உபனிஷத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னேன் இருந்தாலும் இன்னொரு ஸ்லோகமும் சொல்கிறேன் ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் இது உபநியேமம் ஆத்மானம் பிரம்மாபாஸ்துனவித்யாம் தஜ் ஜம்ச்ச தஸ்மாத் உபநிஷத்வேத் உபநிஷத்துனா என்னன்னு ஒரு ஸ்லோகமே சொல்கிறது இந்த ஸ்லோகத்துடைய தாக்கர் என்ன சொல்றேன் திரும்பவும் ஸ்லோகத்தை சொல்றேன் நமக்கு நம்முடைய நமக்கு நம்முடைய புரிய வச்சு உபனிஷத்துனா என்னங்கிறதுக்கு பொருள் நாம் யார் என்கின்ற உண்மையை நமக்கு உணரும்படி செய்து உண்மையில் நாம் யார் என்கின்ற உண்மையை நாம் உணரும்படி செய்து பிறகு நாமும் பிரம்மும் ஒன்று என்ற உண்மையையும் உணர்வித்து நான் யாரும் முதல்ல எனக்கு புரிய வைக்கிறது அதுக்கப்புறம் நானும் பிரம்மனும் ஒன்றுங்கிற உண்மையும் புரிய வைக்கிறது அதனால இருமைகளை எல்லாம் நீக்குகிறது நம்பர் ஒன் என்ன நான் யார் என்கின்ற உண்மையை எனக்கு உணர்த்துகிறது இரண்டாவது என்ன ஒன்று என்கின்ற உண்மையை எனக்கு புரிய வைக்கிறது அதற்கு பிறகு மூணாவது என்ன இருக்கி விடுகிறது நாசம் பண்ணுகிறது அறியாமையை போக்குகிறது அறியாமையின் விளைவாகிய சம்சாரத்தை நீக்குகிறது உபனிஷத்து என்னெல்லாம் பண்றது ஆத்மாவை புரிய வைக்கிறது ஆத்மாவும் பிரம்மவும் ஒன்றுன்னு புரிய வைக்கிறது அதனால துவைதத்தை அழிக்கிறது இந்த உண்மையை சொல்லி கொடுக்கிறதுனால நம்முடைய அறியாமையை நீக்குகிறது அறியாமையின் விளைவாகிய சம்சாரத்தை நீக்குகிறது ஸ்லோகத்தை சொன்னா இவ புரியும் உபநீமத்மானம் இமம் ஆத்மானம் உபநீய இந்த ஆத்மாவை நான் நான் என்று நாம் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஸ்வரூபத்தை உண்மையில் நான் யார் அப்படிங்கிற இந்த ஸ்வரூபத்தை உபநீயேமம் ஆத்மானம் இமம் ஆத்மானம் உபநீய பிரம்ம அபாஸ்துவயம் புனக புனக அபாஸ்துவயம் பிரம்ம அர்த்த இருந்த பரம்பொருளை ஆன்மாவாக உணர்வித்து கடந்த பரம்பொருளைவே உணர்வித்து உணரும்படி செய்து அறியாமையை போக்கி இவ்வாறு செய்வதன் மூலம் என்ன பண்ணுகிறது அறியாமையை போக்கி சொல் எதிக்கலந்த சதைருபூர்வோபே மந்தீகரண பாவாச்ச இன்னும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இப்படி இருக்கு இது ஒன்று போகிறோம் இது மாற்ற நீங்கள் ஞாபகம் அபித்யாம் தஸ்மாக உபனிஷத் ஆக இந்த உபனிஷத்தினால என்ன பிரயோஜனங்கிறது நம்ம புரிஞ்சுக்க உபனிஷத்துங்கிறது ஃபங்க்ஷனல் நேம்னு சொல்லுவாங்க அதாவது வேதாந்தம் எப்படி இயங்குகிறது வேதாந்தம் எவ்வாறு இயங்குகிறது வேதாந்தம் எவ்வாறு செயல்படுகிறது ஞான காண்டம் எவ்வாறு தனது பணியை செய்கிறது என்பது பொருள் உபனிஷத் உபநிஷத் நம்ம சாந்தி பாடத்தை படிச்சுட்டு உபனிஷத்தை படிப்போம் உங்களுக்கு தெரியும் சாந்தி பாடம் எதுக்குன்னு சொல்லி சாந்திங்கிறது வந்து விக்ன அர்த்தம் நம்ம படிப்பு இப்போ தான் மூணு கிளாஸ் மூணாவது கிளாஸுக்கு வந்துருக்கோம் இப்போ மாண்டூக்கிய உபநிஷத்து வந்து இது சொல்லிடுறேன் முக்கியமான விஷயம் விட்டுட்டேன் இருக்கிறதுலையே பத்து உபநிஷத்தில் ரொம்ப சின்ன உபனிஷத்து இதுதான் பன்னெண்டே மந்திரம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் உபனிஷத்து ஆனால் இந்த உபனிஷத்தை மாத்திரம் படித்து ஒருத்தர் எடுத்த எடுப்பிலேயே இந்த உபனிஷத்தை படித்து ஞானத்தை அடையிறது கஷ்டம் ஏன்னா சிம்பிளாக தான் சுருக்கமாக சொல்லிவிடுச்சு ஆனால் இந்த உபனிஷத்து இதை மாத்திரம் படித்தா ஒருத்தனுக்கு விஷயம் புரியாது அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே உபனிஷத்துக்கெல்லாம் நிறைய படித்தவனுக்குத்தான் இந்த உபனிஷத்து விளங்கும் இல்லாட்டி இந்த உபனிஷத்துடைய நுண்மை சூக்மம் விளங்காது அதனால்தான் ஆதிசங்கரருடைய குருவினுடைய குரு கௌடபாதாச்சாரியார் இருநூத்தி பதினஞ்சு ஸ்லோகங்கள்ல இதற்கு விளக்கம் எழுதியிருக்க காரிகையின்னு பேர் மாண்டூக்கிய காரிகாண்டூக்கிய உபனிஷத் காரிகா இருநூத்தி பதினஞ்சு ஸ்லோகங்கள்ல அவர் வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார் ஏன்னா இந்த உபநிஷத்தை பன்னெண்டு மந்திரங்களோடு யாரும் புரிஞ்சிக்க முடியாது அது ரொம்ப சுருக்கமாக சொல்லி இருக்கிறது அது போதாது நம்ம படிக்கிற போதா தெரியும் இப்போ முண்டக்கோபனிஷத் மண் கேனோபனிஷத்துலாம் பார்க்கிற போது இந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை வச்சு உடனே எடுத்த உடனே மொத்தத்தை சொல்லிட முடியாது போகாது ஒரு ஸ்லோகம் வேறு இருக்குது மாண்டூக்கிய உபநிஷத்து ஒன்று படித்தாலே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு மாண்டூக்கியமே அப்படியும் வரலன்னா உபனிஷத்தையும் படின அது வந்து ஆஞ்சநேயருக்கு ராமர் சொல்றாராம் அப்படி சொல்லி முக்தி கோபனிஷத்துங்கிறதுல இருக்கு ஆனா அது பார்த்தோம்னா இந்த உபனிஷத்தை எடுத்த உடனே ஒருத்தர் படிச்சார் அவருக்கு தலையும் புரியாது வாழ்வும் புரியாது இது மாதிரி அதனால தான் நம்ம சிலபஸ்லேயே பாடம் சொல்லி கொடுக்குற முறைகள்லேயே நம்ம இதை வந்து ஆறாவது பாடமாக வச்சுருக்கோம் முதல்ல முண்டக்கேன கட்டா கைவல்ய கைவல்யம் இதில் சேராது பத்தில் நம்ம சேர்த்துருக்கோம் கைவல்ய தைத்திரிய மாண்டூக்கிய அதுக்கப்புறம் மிருகதாரண்யம் சாந்தோக்கியமெல்லாம் படிக்கலாம் ஸ்வேதாஸ்வதர்வ உபநிஷதெல்லாம் இருக்கு நிருசிம்மதாபினி உபநிஷதெல்லாம் இருக்குது பூர்வ தாப்பினி உத்தர தாப்பினி உபநிஷத் எல்லாம் நிறைய இருக்கு அது கௌசி தக்கி உபனிஷத் இருக்குது எல்லாம் அங்கங்கே கோட் பண்ணுறாங்க இந்த உபனிஷத்து எல்லாம் கோட் பண்ணுகிறார்கள் அதை பற்றி பிரம்மசூத்திரங்கள்லேயும் இருக்குது இருந்தாலும் சங்கராச்சாரியர் விசேஷமாக எழுதினதெல்லாம் இதுதான் ஆதிசங்கரர் என்ன பண்ணியிருக்காருன்னா உபனிஷத் மந்திரங்களுக்கு அர்த்தம் எழுதினது மாத்திரம் இல்லை தன்னுடைய பரமகுருநாதர் கௌடபாதாச்சாரியருடைய காரிக்யும் வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார் ஆதிசங்கர் நம்ம இப்போ படிக்கிற போது எப்படி படிக்க போறோம்னா இதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு அதை படி நம்ம படிக்க போகிறோம் இந்த பன்னெண்டு மந்திரம் முடிகிற வரைக்கும் இடையில ஒரு டா ஒரு காரிக்கை வரப்போகுது நான் வகுப்பில் அதையும் சேர்த்து எடுக்க போகிறேன் மாண்டூக்கிய காரிக்கையோட ஆகம பிரகரணத்தை எடுக்க போகிறோம் இந்த ஆகம பிரகரணம் அடுத்தது வைத்த பிரகரணம் அப்புறம் அத்வைத்த பிரகரணம் அலாத்தாந்தி பிரகரணம்னு நாலு இருக்கு முதல் ஆகவ பிரகரணத்தில் இருபத்தொன்போது மந்திரங்கள் இருக்கு வைத்தட்ச பிரகரணத்துல முப்பத்தெட்டு ஸ்லோகங்கள் இருக்கு காரிக்க காரிக்கைன்னு சொல்லுவோம் இருபத்தொம்பது காரிக்கை ஆகவ பிரகரணத்தில் இருக்கு முப்பத்தெட்டு காரிக்கை வைத்தட்ச பிரகரணத்துல இருக்கு அத்ய பிரகரணத்துல நாப்பத்தி எட்டு காரிகை இருக்கு அலாகசாந்தி பிரகரணத்தில் நூறு காரிகை இருக்கு மொத்தம் இருநூத்தி பதினஞ்சு ஸ்லோகங்கள் இந்த முறை ஆகம பிரகரணத்தோடு முடிச்சுக்க போறேன் முடிச்சுக்கணுங்குற எண்ணத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் வைத்தச்ச பிரகரணம் அடுத்ததெல்லாம் இருக்கு அதெல்லாம் அடுத்த கால் ஆக இந்த உபநிஷத்துக்கு விளக்கம் விஸ்தாரமாக இருக்கிறதுனால தான் இந்த உபனிஷத்துக்கு புரியுது இல்லாட்டி அவர் இவ்வளவு தூரம் அந்த இதை எழுதலைன்னு சொன்னால் இந்த உபனிஷத்துக்களை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கடினமாயிடும் ரொம்ப ரொம்ப ரொம்ப கேப்சூல் ஃபார்ம் எல்லாத்தையும் ஹோமியோபதி மருந்து மாதிரி எல்லா விஷயத்தையும் எப்படியும் உருட்டி உருட்டி உருட்டி சின்னதாக்கி இருக்கும் அத்தி சூக்ஷமாக இருக்குது ஆனால் விஸ்தரிக்க இதில் அவர் சொல்கிறதெல்லாம் அந்த கார்கையை படிக்கிற போது தெரியும் இவ்வளோ தூரம் விஸ்தாரம் பண்ணுறத்துக்கு இது இடம் கொடுக்கறதுன்னு தெரியும் ஆகவே இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு இந்த சாந்தி பாட்டத்தை படிக்கிறோம் சாந்தி பாட்டத்தினுடைய நோக்கம் தடைகள் வாராமல் இருப்பதற்காக இந்த ஞானம் நம்ம மனசில் நிஷ்டை ஏற்படுறதுக்காக நம்ம படிக்கிறோம் படிக்கிறபோது இது புரியணும் புரிஞ்சு அது நிற்கணும் அதுக்கு நமக்கு இடைஞ்சல் எவ்வளவோ இடைஞ்சல் இருக்குது நம்ம உடம்பே நமக்கு இடைஞ்சல் பண்ணும் நம்ம மனசே நமக்கு இடைஞ்சல் பண்ணும் நம்ம அறிவே நமக்கு இடைஞ்சல் பண்ணும் என்னெல்லாம் ஒரு கதை தவிர போராத்துக்கு நம்மளை சுற்றி நமக்கு இடைஞ்சல் வரும் இயற்கையினால் இடைஞ்சல்கள் வரலாம் விக்னம் வர்றதுக்கு பல வழி இருக்குது ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி நல்ல காரியத்துக்கு நானாவித இடையூறுகள் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அதனால இந்த மாதிரி காரியம் பண்ற போது ஏகப்பட்ட விக்னங்கள் வரலாம் அந்த விக்னங்கள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக விக்ன நிவத்தி பிரார்த்தனா ஆக வேதாந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் பரம மோட்சம் அடைவது இந்த பரம மோட்சத்தை அடைவதற்கு யாதொரு தடையும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு பிரார்த்தனை விக்னம் எல்லா ஃபீல்டுமே இருக்கு எதிலையும் விக்னம் வரும் ஆக இந்த விக்ரம் வராமல் இருக்கிறதுக்காக விக்னேஸ்வர பிரார்த்தனான் இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணும்னா நமக்கு அனுகூலமாகவும் ஹெல்ப் பண்ணும் பிரதிகூலமாகவும் பண்ணணும் அதனால் எல்லா தேவதைகளையும் பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு இடைஞ்செல்லாம் நாங்கள் நல்லபடியாக படித்து முடிக்கணும் இந்த பிரார்த்தனைலாம் என்னென்னா நமக்கே நம்மளை சரிப்படுத்திக்கிட்டு தான் நமக்கு விக்ரங்கள் வராமல் இருக்கிறத நாமளே உண்டு பண்ணிக்க முடியும் சித்வான் சுவாமி சொல்வர் ரொம்ப அழகாக சொல்வர் வ தனக்கு வருகின்றடைகளை எல்லாம் எவன் சோர்வ சோர்வடையாமல் வெற்றி கொள்ளுகிறானோ அவனே உண்மையான விக்னேஸ்வர பூஜை செய்தவனாகிறான் தனக்கு வரக்கூடிய இடைஞ்சலை எல்லாம் தோண்டு போகாம சோர்ந்து போகாம பண்ணிண்டே இருக்கான ஓவர் கம் பண்ணி கொண்டே வர்றவன் தான் உண்மையான விக்னேஸ்வரர் பூஜை பண்றான் மஞ்ச பிள்ளையாரில் பூஜை பண்றவன் மாத்திரம் இல்லை அப்படி சொல்லுவார் அது மாதிரி நம்மளும் பிரார்த்தனை பண்றோம் இந்த பிரார்த்தனை படிக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு பலத்தை கேட்குறதுக்கான பிரார்த்தனை ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் இதை படிப்போம் இப்போ ஓம் பத்ரஜாம தேவ व्यशेमा பதிரம் பைரங்கு வாசி वृद्धश्रवाः ூஷா விதி நரிமிர் ஓகே ஒரு ஒரு வரைக்கும் அர்த்தம் சொல்றேன் இதுலேபிண ஆரம்பிச்சுங்கிறதுக்கு இன்னொரு பகுதி முதல் மந்திரம் கேட்கிறது ஹே தேவாகி பத்ரம் இந்த மந்திரத்துக்கு நான் அர்த்தம் படிச்சிருப்போம் இருந்தாலும் இங்கே நம்ம திருப்பவும் நினைக்கணும் ஓ தேவர்களே நாங்கள் காதுகளால் வேதாந்தத்தில் உபதேசிக்கப்படும் பரம்பொருள் தத்துவத்தை நன்கு கேட்போமாக கருணேபிகி ஸ்ருணியாம இந்த காண்டெக்டில் பத்ரம்ங்கிறது பிரம்மன் ஓ தேவர்களே காதுகளால் நாங்கள் நல்லனவற்றையே கேட்போமாகன்னு பொதுவான அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம் பிரம்மத்தை பத்தி நாங்கள் குரு கிட்ட இருந்து நன்றாக கேட்போமாக அந்த பூர்ணமான மெய்ப்பொருளை பற்றி நாங்கள் நன்கு அறிந்து கொள்வோம் ஆக இன்னும் இதுல சில விஷயங்களை அதாவது நம்ம நம்ம இந்த உடம்பு இப்ப இப்ப இருக்கு இந்த உடம்பு இருக்கிறதுனுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா நம்ம கொடுக்கிற ஆகாரத்தை பொறுத்து சில குழந்தையெல்லாம் பார்த்தா அப்படியே சோர்ந்து கிடக்கு பாலே சரியாக கிடைக்கிறதில்ல நிறைய ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் பால் சரியாக கிடைக்க மாட்டேங்கிறது அதுக்கு சரியான ஆகாரங்கள்லாம் கிடைக்கிறதில்ல ஆகாரம் சரியாக இல்லாததுனால ஆரோக்கியம் சரியாக இல்லை ஒன்று தெரிகிறது இந்த உடம்புக்கு கொடுக்குற பொறுத்து தான் உடம்புனுடைய தன்மைகள் எல்லாம் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் எதை கொடுக்கணும்னு இருக்குது அதனால தான் கவர்மெண்டில் சத்துணவுன்னாங்க சத்தான உணவை கொடுக்கணும் அப்ப சத்தான உணவை கொடுத்தா தான் குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு புஷ்டி இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் சரி இது உடம்புக்கு கொடுக்கிற ஆகாரத்தை பத்தியே நம்ம யோசிக்கிறோமே தவிர மனசுக்கு கொடுக்கிற ஆகாரத்தை பத்தி எத்தனை பேர் யோசிக்கிறார்கள் மனசுக்கு வந்து இப்ப வந்து காதுகளால் நாங்கள் நல்லனவற்றையே கேட்போமாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கள் மனசுக்கு நல்ல நல்ல உணவை தருவோம் ஆகும் எங்கள் மனதிற்கு நாங்கள் நல்ல உணவை கொடுப்போம் ஆக மனசுக்கும் ஆகாரம் கொடுக்கணும் நம்ம வந்து கண்டதையெல்லாம் ரோட்டில் விற்கிறதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்பு கெட்டு போகும் ஆனால் நம்ம ஹைஜீன் ஃபுட்டு வேணுங்கிறோம் முறையான சாப்பாடு உடம்புக்கு அதே மாதிரி இதைவிட பர இதுவா இதுவா ஸ்தூலம் ரொம்ப சூக் மனசு ஆஹாரி சத்தசுத்திருவாஸ்மிருதி எல்லாம் உபனிஷத்துல நிறைய மந்திரங்கள் பார்க்கிறோம் அப்போ நம்ம உடம்புக்கு ஆகாரம் கொடுக்குற மாதிரி மனசுக்கும் சரியான ஆகாரத்தை பார்த்து பார்த்து கொடுக்கணும் உடம்புக்கு ஏதாவது கொடுத்து சரி பண்றதுனா கூட சரி பண்ணாது ஆனால் மனசு கொடுக்குற ஆகாரம் தப்பி போச்சுன்னு சொன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு ஜென்மாவே மாற வேண்டி இருக்கும் நிறைய ஜனங்களுக்கு இதுல கவனமே கிடையாது உடம்புக்கு கொடுக்குற ஆகாரத்தில் கவனம் இருக்கு இப்போ கொஞ்சம் அந்த ஹெல்த் கான்சியஸ் வந்துருக்கு ஆனா அதையே நிறைய பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்கு ஆனால் மனசுக்கு கொடுக்குற மனசுக்கு சரியான ஆகாரம் கொடுக்காததுனால இந்த எய்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு எல்லாம் பெருசு பெருசாக சொல்றதெல்லாம் பார்த்தா எனது ஆசை எளியது அடக்கம் வலியது எய்ட்ஸ் கொடியது அப்படின்னு வியாதி வருகிறது இப்போ மனசுக்கு கொடுக்குறது இப்போ இருக்கிறதுலாம் வெளியில் போனால் ஊரில் போனோம் மன இது பண்ண முடியும் ஊருக்கு போயிட்டு வந்தால் பெரிய யாகம் பண்ணி கங்கை ஜலத்தை பண்ணி தலையில் தெளிச்சுக்கணும் இல்லை குளிக்கணும் ஊருக்குள்ளே போயிட்டு வந்தாலும் அது பார்ப்ப மாதிரி தெரியுது தூரத்துக்கு தேவையில்லாத ஆகாரங்கள்லாம் உள்ளே போயிடுறது ஏதோ தப்பிச்சதுனால நம்ம பரவாயில்ல சமாளிக்கணும் ஆனால் இவ்வளவு வந்து துர்வாசனைகள்லாம் துர் விஷயங்கள்லாம் உள்ளே ரொம்ப ஜாக இருக்கணும் காதில் கேட்கறதெல்லாம் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஏதாவது ஊர் கதையை பற்றி பேசினாங்கன்னா பத்ரம் கருமே தீயா ரெண்டாவது வேண்டாம் யாருக்கும் எதுக்கு வேணும் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஆக நாங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பத்து நாளும் இந்த பத்து நாள் மாத்திரம் இல்லை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் எங்கள் மனசுக்கு நல்லதை நல்ல பயனுள்ள விஷயங்களையே நாங்கள் கேட்போமா ஒரு ஒரு விஷயம் நாங்கள் காதால் கேட்கறதெல்லாம் எங்கள் மனசுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் சாந்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் பகவானே நாங்கள் எதெல்லாம் கேட்குறோமோ அது எங்களுக்கு உண்மையான நல்ல பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும் அதனால தான் என்ன சொல்கிறாங்க சில பேர் இப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை தேவையில்லா பேசணும் நாராயண நாராயண நாராயண வேண்டாம் அது என்னன்னா அது பிடிக்கல அது மனசு கெடுதல் தெரியுது நம்ம ரொம்ப ஆசையோட போய் சொல்லு அவங்கள பத்தின் அவன் இருக்கிறதும் இல்லாத பொருளாதாரம் எல்லாம் சேர்த்து வச்சு ஊர்வம்பான் இதை கேட்கறதுக்காக பொறந்திருக்கோம் நம்ம ஒன்னு தர்மத்தை கேட்கணும் இல்லாட்டி பிரம்மத்தை கேட்கணும் பெரியவங்கள்டு தர்மத்தை தர்மசாஸ்திரத்தை பத்தி கேட்கணும் இல்லாட்டி பிரம்மத்தை பத்தி கேட்கணும் இந்த தர்மத்தை தவிர பிரம்மத்தை தவிர வேற எதையும் நாம் யார்கிட்ட இருந்தும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் பத்ரம் கருணை வச்சுங்க என் மனசு அமைதிக்காகத்தான் நான் காதை எதுக்கு உபயோகப்படுத்தணும் காது வழியாக நான் என்ன போடுறேனோ அது என் மனசை போய் பாதிக்க போகிறது காது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாகிரதை கருணாபியாம் பூரி விஸ்ரவம் காதையே விசேஷமா சொல்லிருக்காங்க செவி செல்வம்னு திருவள்ளுவர் பத்து குரல் சொல்லிவிட்டார் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எது செவி செல்வம் அரசியலா அரசியலா குடும்ப விஷயமா செவியினால கேட்கக்கூடிய செல்வம் எது மற்ற விஷயங்கள் இருக்க முடியாது இந்த சத் விஷயங்கள் தான் செல்வம் நம்ம எவ்வளவு கேட்குறோமோ நான் அந்த மகான் இந்த விஷயங்களை நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உள்ள போயாச்சுன்னா கெட்ட விஷயங்கள் போறதுக்கு இடம் இருக்காது அது மேலோங்க இருக்கும் தீய விஷயங்கள்லாம் போகாது அதனால்தான் குழந்தையில என்ன சொல்கிறோம் நல்ல விஷயங்களை நிறைய குடு குடு குடுன்னு இருக்கும் நல்ல விஷயங்களை கொடுக்குறவங்களும் நல்ல விஷயங்கள் நிறைய உடையவங்களாக இருக்கணும் கொடுக்கறதுக்கு விஷயமா என்ன சரக்கே இல்லைன்னா என்ன பண்ணுவான் நல்ல விஷயங்களை நாம் குழந்தைங்க நிறைய கொடுக்கணும்னா நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கணும் அப்படி பரம்பரை பரம்பரையாக நல்ல விஷயங்களையே கொடுக்குற பரம்பரை அதான் நிச்சயமாக இருக்குது இப்போ என்ன என்னோடய ரூமில் திரும்பினா வேதம் தான் கேட்கறது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த மந்திரங்கள் எல்லாம் கேட்க கேட்க கேட்க அதோட அர்த்தமெல்லாம் மனசு யோசிக்கிறது திரும்ப திரும்ப இந்த குழந்தைகள் நாலா பக்கமும் இருந்து வேத மந்திரங்களையே சொல்லின்னு இருக்கிறதுனால அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க காது புனிதமானதுன்னா ஏதாவது சில சமயம் தொட்டுட்டு தண்ணீர் கிடைக்கலன்னா தண்ணீர் தொடலன்னா காதை தொட்டா போறும்னா ஏன்னா நல்லதை கேட்டு புனிதமாக இருக்கிற காது அதை தொட்டாலே சுத்தின்னா வந்து மூக்கை பிடிச்சிட்டு நம்ம காதை தொடம் இந்த மூக்கை பிடிச்சிட்டு காதை தொடரணம் என்னென்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அவயவங்களையே நாம் தொட்டால் அது அசுத்தம் அதை தொடரத்துக்கு ஒரு முறை இருக்குது தொட்டால் கையை அடிக்கடி அப்போ கையில் கமண்டெல்லாம் வச்சுட்டே இருப்பாங்க தொடச்சுட்டே இருப்பான் எடுத்தாலும் தொடச்சுன்னே அது ஒரு ஹைஜீனாகவும் இருக்குது சாஸ்திரத்துலேயே எதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கு தொட்டுங்கிறதுக்காக அப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வச்சுட்டாங்க தீண்டாமைங்கிறது வந்து ஒருத்தரை ஒருத்தரை தொட்டுக்காம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை சமுதாயத்தில் சில பேரை ஒதுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் தீண்டாமைன்னு அவனுக்கு தனி டம்ளர் தனி இது அதுக்கு பேர் தான் தவிர தொட்டுக்கூடாதுங்கிறதுல தீண்டாமல் ஹைஜின் சொல்றது சமுதாயத்தில் என்ன விட மட்டம் அப்படின்னு சொல்லு அது பெரிய டாபிக் ஆரம்பிச்சா பெருசாய்டு இது என்னாச்சு நம்ம தேசத்தில் மாத்திரம் ஏன் இப்படி வந்து ஒரு பெரிய கேள்வி எழுதுறாங்க இந்து மதத்தில் ஏன் தீண்டாமை வந்தது நியாயமான கேள்வி என்னாச்சா அந்த காலத்தில் அதாவது அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க தர்மத்தை அளவுக்கு மீறி கடைபிடித்ததால் உண்டானது இந்த தீண்டாமை அப்படின்னாங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு கேட்கறதுக்கு அளவுக்கு மீறிங்கிற வார்த்தையிலேயே நிறைய தகராறு இருக்கு அதாவது இந்த உலகம் எப்படி இருந்தாலும் தர்மத்தில் குறைபாடு இருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இது அதாவது என்ன பண்ணாங்க ஜாதி கட்டுப்பாடு இதெல்லாம் வந்தது இந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதியை விட்டு வேற கல்யாணம் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் ஒதுக்கி வச்சிருவாங்க சம்பந்தம் இல்லாமல் சொல்றேன் ஆனால் நீங்க புரிஞ்சுங்க ஜாதி கட்டுப்பாடு அதெல்லாம் வந்து மீற போது என்ன பண்ணுவாங்க ஒதுக்கி வச்சுருவாங்க இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துருவாங்க இதில் வந்து எல்லா ஜாதியும் இருக்கும் அதான் விசேஷம் அவன் அங்கே போன அந்த ஜாதி அங்கே விட மாட்டான் அங்கேயும் ஜாதி இருக்கும் இவங்க ஊருக்குற சேரி வரும் என்ன ஆகிளம் இப்படியே இதாகி போய் பெருசாகிட்டு இல்லை தீண்டாமைங்கிறது எதுக்காக சொல்ல வந்து நம்ம அவயவங்களை தொட்டுக்க கூடாதுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை தீண்டாமைங்கிற அர்த்தம் வந்து உண்மையிலே அந்த அர்த்தத்தை தான் கொடுக்கறது சமுதாயத்தில் மக்களை வந்து இவன் சரியாக தர்மத்தை கடைப்பிடிக்கலை நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்காதவனை ஒதுக்கி வைக்கணும் தர்மத்தை கடைப்பிடிச்சதுனால தான் இந்த இது வந்துது அது ஒதுக்கி வைக்கணும் சிஸ்டம் தெரியல அவங்கள என்ன பண்ணுறது அதுக்கு ஸ்கந்த ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க அது எப்படியோ நடைமுறையில் இல்லாமல் போயிடுது அவனுக்கு என்ன அவனுக்கு இந்த குழந்தை பிறந்தா அவனை என்ன ஜாதியா எடுத்துக்கிறது வீ போயிட்டே இருந்தது கடைசியில் எல்லா போயாச்சும் வச்சு நான் எதுக்கு சொல்றேன் காது அவ்வளவு புனிதமானது செவி செல்வம் கேள்வியால் தோற்கப்படாத செவின் திருவள்ளுவர் இல்லை இந்த அதை விட இன்னொரு விஷயம் சொன்னார் வெறுமல வாயில போடுற சாப்பாடு முக்கியம் இல்லப்பா காதில் கொடுக்குற விஷயம் முக்கியம்னார் திருவள்ளுவர் வெறுமன காதுல போட வேண்டிய விஷயங்களை ஒழுங்கா போடாம சாப்பாட்டு விஷயத்தையே எவன் கொடுக்கறானோ அவன் மிருகம் செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் இந்த செவியில காது வழியா போய் நல்ல விஷயங்களை கேட்டு அதனுடைய ருச்சியை உணராத தினங்கள் வெறுமன வாயில சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தா இவன் என்ன செத்து இருந்தா என்ன செத்தா என்னகிறார் திருவள்ளூர் செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் இவன் இருந்தா என்ன செத்தா என்ன நல்ல விஷயங்களை கேட்கணும் இவ்வளவு பீடிய கர்ணேதிகி பத்ரம் எல்லாம் மனசோட ஆரோக்கியத்துக்காக மனசு நல்ல புஷ்டியா இருக்கணும்னா சத் விஷயங்களை நிறைய கேட்டுக்கொண்டே இருக்கணும் போர் கேட்கணும் நிறுத்தவே கூடாது கேட்டு இருக்கணும் அப்புறம் பத்ரம் பசேம இந்த கண்ணு காது தான் ரொம்ப பவர்ஃபுல் அடுத்து நாக்கு இருக்கு நாக்கு தோனு அஞ்சும் படாகபாடு படுத்துகிறது ஆனாலும் இந்த கண்ணு வழியாகவும் காது வழியாகவும் நிறைய விஷயங்களை உள்ள கொடுக்கிறோம் பத்ரம் பசேம அக்ஷதர் எஜத்ரா இந்த தேவாகாங்கிற வார்த்தைக்கு தேவர்கள் ஒளி பொருந்தியவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் கண்ணுக்கு தெரியாத சூக் தெய்வீக சக்திகள் நமது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத நுண்மையான தெய்வீக ஆற்றல்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மாதிரி மின்காந்த நுண்ணடைகளை போல நிறைய அதிசூக் இதெல்லாம் இருக்கு பரோக்ஷப்ரியதனை சொல்கிறேன் தேவர்கள் பரோக்மானவர்கள் தெரியமாட்டார்கள் அவர்கள் இந்த காதுக்கு பிளஸ் பண்ணட்டும் அனுகிரகம் அதாவது வழிபடுகின்றவனை பாதுகாக்கிறவர்கள் யார் பூஜை பண்றானோ அவனை காப்பாற்றுவார் தேவதைகளெல்லாம் பூஜை பண்ணோம்னா இந்திரனையும் அக்னியையும் வருணனையும் நம்ம பூஜை பண்ணினோம்னா அவங்க நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அந்த தேவர்கள்கிட்ட என்ன சொல்கிறோம் நாங்கள் சத் எங்கள் மனசுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற நல்ல விஷயங்களையே நாங்கள் பார்ப்போமாக போஸ்டர்களை பார்க்காமல் இருப்போமாக சொல்லணும் அதுவும் மெட்ராஸுக்குள்ள போயாச்சுன்னா கடிவாளந்தான் போட்டுக்கணும் திரும்பின பக்கமெல்லாம் பெருசு பெருசாக இப்போ இந்த வினயில் போர்டு இந்த போர்டு பெருசாக வந்திருக்கா ஊரில் இருக்கிற நகையெல்லாம் போட்டுண்டு ஊரில் இருக்கிற புடவை எல்லாம் கட்டிண்டு என்ன யாரும் திரும்ப முடியாது திரும்பினா இப்படி பார்த்தா அது ஏன் நீங்கள் பார்க்குறேன்னா அது அது உங்களுக்கு கேட்க தெரியும் எனக்கு தெரியும் நம்ம பார்க்குறோம்னா என்ன அது என்ன வஸ்து தந்திரமாக இருக்குது அதுக்காக என்ன கண்ண முடியுன்னு காரில் உட்காந்து நேரு பத்ரம் பஷேமா நினைக்கத்தான் நினைக்கிறோம் அப்போல்லாம் தோணத்தான் தோன்றுறது இந்த ஸ்லோகத்தை எல்லாம் படித்ததுனாலே இது தோன்றது தான் செய்கிறது கண்களால் எதை பார்க்கணும் எது நம்ம மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை தான் பார்க்கணும் தட்சிணாமூர்த்தியவே நினச்சி பாருங்க என்ன அழகாக ஆனந்தமாக அலங்காரம் பண்ணிருக்கேன் அற்புதமான நதி நல்ல மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளோ அழகான மரங்கள் எல்லாம் நல்லதையே நம்ம பார்ப்போம்னு பத்ரம் அந்நூறு தரை பார்க்கற போதும் தப்பான நோக்கத்தோடைய பார்க்கணும் பத்ரம் பசியேம பத்ரம் பசிய அக்ஷபிகி அக்ஷபிகின்னு பகு வச்சனத்திலே போட்டிருக்கு காது காதுகளால் முதல்ல கர்ணேபிகி அக்ஷபிகி பத்ரம் பசியேம நல்லதையே பார்ப்போமாக இந்த ரெண்டு வரையும் நல்ல ஞாபகம் மனசு இதையே கூட சொல்லலாம் அப்படி பண்ணினா பண்ண வைக்குது அங்கை மனசுக்கு பிரார்த்தனை பண்ணணும் இப்போ மனசுக்கு நல்ல விஷயங்களைத்தான் நாங்கள் கொடுக்கணும் கண்ணுனாலையும் காதுனாலையும் ஞானேந்திரியங்களை கொண்டு மன அமைதிக்கு நாங்கள் அயராது உழைக்க வேண்டும் அறிவு கருவிகளை நாங்கள் மன அமைதிக்கு நன்கு பயன்படுத்த அருள் புரிவீராக இருந்தா வந்துட்டே இருந்து அறிவு கருவிகளை கொண்டு நாங்கள் மனதை அமைதிப்படுத்த அருள் புரிவீராக அமைதியாக நன்றாக வைத்திருக்க அருள் புரிவீராக அப்புறம் என்னன்னா உடம்புக்கு ஆரோக்கியமானோம் இப்ப ஸ்தூல சரீரத்துக்கு பிரார்த்தனை இப்ப சூக்ம சரீர பிரார்த்தனை பண்ணியாச்சு சூக்மீரம் ஃபிட்டாக இருக்கணும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு இப்போ ஸ்தூல சரீரமும் ஃபிட்டாக இருக்கணும் பொருத்தமாக இருக்கணும் ஸ்திரமான அங்கம்னா என்ன அர்த்தம் முதுகு வலி இருக்கக்கூடாது முழங்கால் வலி எல்லாம் வயசானவரும்தான் வேதாந்தத்துக்கே வரும் வரலாமான் நல்லா இருக்கிற காலத்தில் வரதில்லை முதுகு வலி கால் வலி தலை வலி அவயவங்கள்லாம் நல்லா உறுதியா இருக்கணும் புஷ்டியா இருக்கணும் வலிமையோடு பிரார்த்தனை பண்றோமே வித்யாம் புத்தி ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை குடு பலத்தை குடு ஆரோக்கியம் பலம் ரெண்டும் இருக்கணும் உறுப்புகள் அர்த்தம் எல்லாமே கை காலு கண்ணு விரல் எல்லாம் தலையிலிருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த உறுப்புகளும் சிரமப்படாமல் இருக்கும் உடம்பு இருக்கிறதே எனக்கு தெரியக்கூடாது உடம்புனால எனக்கு வந்து படிப்பு கெட்டு போகக்கூடாது அங்கைஹி இன்னொரு மந்திரம் நமக்கு ஞாவும் வரணும் ஷரீரம் மே விசருஷனம் இஹ்வா மே மதுமத்தமா கருணாகாபியாம் பூரி விஸ்ரவம் உபனிஷத்தில் பிரார்த்தனை மே சரீரம் விசர்ஷணம் போது என்னுடைய சரீரம் நல்ல ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதியோடு ஆரோக்கியமாக இருக்கட்டும் என்னுடைய நாற்று தேன் மாதிரி நல்ல இனிமையான சொற்கள் வரட்டும் மதுமத்தமா கருணாபியான் தூரி விஸ்ருவம் நிறைய நல்ல விஷ விஷயங்களை நன்றாக கேட்பேனாக விஸ்ருவம் விசேஷ்ருவம் நன்றாக கேட்பேனாக விதவிதமான நல்ல விஷயங்களை விசேஷமா நன்றாக கேட்போமா அடுத்தது சொல்றாங்க சொன்னம் உங்களை நாங்கள் பூஜை பண்ணுவோமாக நல்ல உறுதியான உறுப்புகளோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்திரம் எது பாருங்கள் வாக்கு சரியாக இருக்கணும் பிரார்த்தனை வந்துடுச்சு தனுபிகி நான் உடம்பு நல்லா இருக்கணும் எங்களுக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும் நாங்கள் உங்களை ஆ தனு பிகி துஷ்டுவாம்சஹா துஷ்டுவாம்சஹான்னு சொன்னால் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக உங்களை நாங்கள் நன்கு ஸ்தோத்தரிப்போம் ஆக இது கேட்டாலே நம்ம பண்ணும் ஏன்னா அவ்வளோ அந்த பாஷை அவங்களுக்கு போயிடுது உதோத் பண்ணுகிறோம் உமக்கு ஸ்தோத்ரம் அதாவது அது மாத்திரம் இல்லை இந்த வாழ்நாள் முத எது ஆயு எல்லாம் சேர்த்துக்கணும் எந்த ஒரு ஆயுஷ்காலம் நமக்கு இருக்கிறதோ பிராரத்த கர்மத்தினால எவ்வளவு ஆயுஷ்காலம் நமக்கு இருக்கோ அவ்வ காலமும் நம்ம ஈஸ்வர ஆராதனையிலேயே இருப்போமாக இறை வழிபாட்டிலேயே நாம் திளைத்திருப்போம் ஆக இப்படிலாம் அர்த்தம் இருக்கு அதுவும் இங்கே இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா நாங்கள் படிக்கிறதெல்லாம் வேதாந்த இது வேதாந்த விஷயம் நீங்கள் வந்து சகுண பிரம்ம வழிபாட்டுக்கும் இதை பயன்படுத்த முடியும் நிர்குண பிரம்ம ஞானத்துக்கும் இதை பயன்படுத்த முடியும் நாங்கள் நல்ல உபரிஷத் மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் நல்ல அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் வாழ்க்கை காலத்தை நன்கு பயன்படுத்த வேண்டும் நமக்கு பிராரத்தம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நம்ம ஒன்று வாழ்க்கையை பற்றி ரொம்ப கேட்கலை இருக்கிற பிராரத்த கர்மானுசாரம் நம்முடைய வாழ்க்கை காலத்தை இதிலேயே பயன்படுத்துவோம் ஆக உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் திடம்பட ஈசனை நாடுகள் மேலும் அடுத்த வகுப்பில் நாம் நன்றாக சிந்திப்போம் இந்தளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன் ஓம் ஈஸ்வரோ குருராத்மே தீ मूर्ति भेद देहाय ோமவஹா திணாமூர்த்தே நம மூல்லா வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வமீஜீ